ஹதீஸ் ஐநூற்றி எழுபத்தி இரண்டு கூறியதாவது நபிசல்லும் செல்லும் அவர்கள் இஷா தொழுகையை பாதி இரவு வரை பிற்படுத்தினார்கள் பின்பு தொழுதார்கள் தொழுது விட்டு உறங்கிவிட்டனர் தொழுகைக்காக காத்துக் கொண்டிருக்கும் வரை நீங்கள் தொழுகையிலேயே இருக்கிறீர்கள் என்று நபி சொல்லாகும் அலங்கில செல்லும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அன்றிரவு அவர்கள் அணிந்திருந்த மோதிரத்தின் பிரகாசத்தை இப்போது பார்ப்பது போல் உள்ளது